كما لا رث على ابراهيم ولا على الابراهيم انك حميد مجيد صلى الله عليه وعلى اله عزوانه وذريته والصاملين والذين معين وصلى الله ربه في الرو على ان بعده بسم الله ما لا اله الا الله تبارك وتعالى في معانه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا واولئك சர்வ புகழும் புகழ்ச்சி உலகத்தை படைத்தாழுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு உடைத்தாகட்டும் அல்வங்க அந்த அல்லாஹுவின் பெயரை அன்னாருடைய வாழ்க்கையை வரலாறு பின்பற்றி கண்டாருமே நல்ல அவருடைய சாந்தியும் சமாதானம் ஆகும் அல்லாஹுடைய கூடிய அல்லாஹுவின் நல்லே காப்புடைய நீய தோழ அரப்பாவுடைய நோட்டை நோட்டவர்களாக நாளைய நாள் சிறனாளை கொண்டாட வேண்டும் என்ற நல்லெண்ண தோழ நல்லடியார்களே எனக்கும் அப்பா உங்களுக்கும் அந்த வசதி என்னை அல்லாஹுவின் கட்டளையை தங்குவாக எட்டி வைக்கிறேன் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹாக்கு இன்றைய நாள் ஒரு பெருமதியான நாளாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் இப்படிப்பட்ட நாட்கள் எங்களுடைய அதிர்ஷ்டம் என்று அல்லாஹு அனசாவுடைய நாளிலே அதிகமான மக்களை நரகத்திலே இருந்து விடுதலை செய்வதாக அதிர்சுகளே சொல்லவதாக அலை வந்து அவர் சொல்லித்தார் அப்படியான ஒரு நாளிலே நோம்பு இருக்கிறோம் சந்தர்ப்பிலே நாளை மலர் இழுத்தின் அந்த திருநாளை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை பற்றி உங்களோடு சில விடயங்களை பேசிக்கொள்ளாலும் அதற்கு முன்னதாக சில விடயங்களை காலத்துக்கு ஏற்ற ஒரு விடயமாக முஸ்லிம் சமுதாய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமையிலே மியன்மார் பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு அந்த தலைப்புக்குள் நிலையல்லாமல் நினைக்கிறேன் அன்பான அல்லாஹு நல்லறியார்களே முஸ்லிம் உலகம் இங்கு பல வகையிலும் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு சோதனை என்பது இன்று நேற்று அவர்கள் காலம் ஆக நபிமார்களும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சோதனை என்பது இஸ்லாத்துக்கு இன்று நேற்று சோதனை வரும் நிச்சயமாக சோதனையிலே வெற்றி பெறக்கூடியவர் தான் ஓமீங்கள் முஸ்லீம்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கண்ணியமான அல்லாடியார்களே எங்கள் அனைவர்களுக்கு மேற்பட்ட மக்கள் கொண்டு இருக்கிறார்கள் உழைக்கப்படுகிறது இதெல்லாம் பின்னணியிலே என்ன என்று நாம் பார்க்கின்ற போது மிகவும் ஒரு காலகட்டத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் மியன்மாருடைய ஆரம்ப வரலாறுகளை நாம் பார்ப்போம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டனிருந்து அந்த பர்மா அதாவது மியன்மாரில் சொல்லக்கூடிய அந்த நாடு சுதந்திரம் அடைகிறது பின்னால் ஆயிரத்தி அறுபதாம் ஆண்டு அங்கே இராணுவம் ஆட்சியை குடிக்க ஆரம்பிக்கிறது அதற்கப்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இராணுவ ஆட்சி அந்த நாட்டு மக்களுக்கு கடுமையான சில சட்டங்களை போடுகின்றார்கள் அந்த சட்டம் மனித உரிமைகளால் அதாவது இந்த காலத்திலே மனித உரிமைகளால் அதாவது முறைப்பாடு செய்யக்கூடிய சட்டங்களாக இருக்கின்றன அந்த அளவு ஒரு உம்மத் ஒரு சமுதாயம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு சில சட்டங்கள் திணிக்கப்படுகிற திணிக்கப்படுகிறது கண்ணியமானவர்களே முதலாவதாக அவர் சட்டம் என்னென்றால் அந்த ரோக முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கே வந்தவர்கள் அவர்களுக்கு இங்கே குடியுரிமை கிடையாது அவர்கள் வந்தான் வருத்தான்கள் என்று எழுதுகின்றார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் யாராவது திருமணம் முடிப்பதாக இருந்தால் அனுமதி கேட்க வேண்டும் அந்த அரசாங்கத்திலே அனுமதி கேட்க வேண்டும் அனுமதி கேட்பதற்கு பின்னால் தான் திருமணம் முடிப்பதற்கு அனுமதி கொடுப்பார்கள் அப்படி திருமணம் முடிக்க அனுமதி கொடுத்தாலும் அவங்களுக்கே உள்ள யாராவது ஒருவரை தான் திருமணம் முடிக்க வேண்டும் அப்படி திருமணம் முடித்தாலும் இரண்டு பிள்ளைகளுக்கு அதிகமாக உங்களால் சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் புரட்சியின் பிரதான காரணமாக இருந்தது எதுவென்றால் எங்களுடைய முஸ்லீம்கள் இறைச்சி ஹராம் அல்லா எங்களுக்கு ஹராம் ஆக்கி இருக்கிறான் ஆனால் அந்த இறைச்சி சின்ன மாறும் இயன் மாறும் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களை அன்றைய ராணுவம் வற்புறுத்தினார்கள் அதன் விளைவாக பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டு அங்கிலிருந்து இந்து வரைக்கும் அந்த பிரச்சனை நீடித்துக் கொண்டே திருகிறது கண்ணியமானவர்களே அண்மை காலத்திலே நாம் பார்ப்போம் என்றால் ஒரு வார காலத்துக்குள் மூன்று நான்கு நாட்களுக்கு மாத்திரம் இரண்டாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சுமாராக இருபத்தஞ்சு பள்ளி வாயில்கள் உழைக்கப்பட்டிருக்கிறது சுமாராக இருபது அல்லது இருபத்தி ஐயாயிரம் பேர் மக்கள் தாம் இருந்த இடங்களை விட்டு நகர்ந்திருக்கிறார்கள் பங்களாதேஷ் எல்லை பகுதி மலைப்பகுதிகளிலே கூடாரங்கள் அடித்து அங்கே தங்கி இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே அவர்கள் கடலிலே செல்லக்கூடிய கட்டத்தில் இருக்கிறார்கள் அப்படி நீரிலே சென்றால் ஒன்று இந்தியாவை சென்றடைவார்கள் அல்லது இலங்கையை வந்தடைவார்கள் அல்லது வேறு ஏதாவது ஒரு அவர்கள் உதங்குவார்கள் அப்படி இல்லாவிட்டால் அவருடைய வாழ்க்கை அப்படியே அழிந்து விடுவார்கள் இப்படியான ஒரு நிலைமையிலே எங்களுடைய முஸ்லிம் உம்மத் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே நாம் எல்லாம் அரப்பாவுடைய நாள் முக்கியமான ஒரு நோமை நோட்டிருக்கிறோம் இந்த நோம்பை அவர்களுக்காக வேண்டி தியாகம் முன்னதாக முஸ்லீம்களுக்கு இரண்டு தலைமைத்துவம் கிடையாது ஒரு தலைமைத்துவம் தான் உங்க உலகத்தில் உள்ள முஸ்லீம்களும் ஒரே தலைமுத்துவத்தில் கீழே வாழ்ந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டைய தொடங்குகிறது துருக்கியிலே கொடியவர் நினைத்துகிறான் சுல்தான் அப்துல் ஹமீத் அந்த கவர்னரை ஜெயிலிலே போட்டுவிட்டு சிறையிலே போட்டுவிட்டு இனிமேல் இந்த துருக்கி முஸ்லீமுடைய கீழாக இருக்காது துருக்கி ஒரு தனி நாடாக இருக்கும் துருக்கியுடைய சட்டம் தனிய சட்டம் என்று அவர்கள் சட்டம் அறுக்கின்றார்கள் அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிறார்கள் இப்படி இப்படி சின்ன சின்னப்படுத்தப்பட்டு முஸ்லிம்களை செலாப்டப்படியே வீழ்ச்சியடைகிறது அங்கிருந்து இந்து வரைக்கும் இந்த பிரச்சனை அதாவது மியன்மருடைய முஸ்லீம்களுக்கான பிரச்சினைக்கு குரல் கொடுப்பதற்கு யாரும் முன்வராத நிலை இருக்கிறார்கள் அரபு நாடுகளாக இருக்கட்டும் ஏனைய நாடுகளாக இருக்கட்டும் எல்லோரும் கூடி களைகிறார்களே தவிர அந்த பிரச்சனைக்கு ஒரு இறுதி மூடிவருக்கவில்லை சர்வதேச மீடியாக்கள் கூட அவைகளை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே உண்மையிலே கவலையான ஒரு செய்தி இதுவென்றால் செல்லவாக செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மத நேயத்தை வளர்க்கின்ற விஷயங்களிலே செல்லவாக அவர்கள் சூழினார்கள் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள் எல்லோரும் ஒரு உடம்பை போன்றவர்கள் ஒரு மனிதரை போன்றவர்கள் போன்றவர்கள் எனவே நாங்கள் பேசக்கூடிய அரபியை கண்டு ஏசியை பிரித்து வைத்திருக்கலாம் ஆனால் களிமாவான் நாம் எல்லாம் ஒன்றுபடுகிறோம் சொல்ல வளைவதால் நாங்கள் உண்டுபடுகிறோம் இன்று எந்த நாட்டிலாவது எந்த பிரச்சனை மனித நேயத்தை வெளிப்படுத்த சொன்ன மார்க்கம் இஸ்லாம் எங்க அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளிலே தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருந்தாலும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள் வளர்ந்து சென்றாலும் ஆனால் மனித நேயம் வளரவில்லை அங்கு நாய்க்குள்ள பெருமதி மனிதனுக்கு இல்லை பாதையில ஒரு மனிதன் கையை காட்டினால் ஏப்பிச் செல்ல மாட்டார்கள் எனவே அந்த உலகத்திற்கு தான் நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு உண்மையை நான் நீங்களும் புரிந்திருக்கிறோம் உண்மையிலே மனித நேயத்தை வெளிப்படுத்தக்கூடிய என்றால் அது முஸ்லீம்தான் வெள்ளம் ஏற்பட்டு விட்டால் கஷ்டம் விட்டால் மார்க்கம் என்று பார்க்க மாட்டோம் நாங்கள் சாதி கேதம் என்று பார்க்க மாட்டோம் உடனே களத்தில இறங்கி எங்களுடைய பணங்களையும் உடம்புகளையும் தியாகம் செய்வோம் இப்படிப்பட்ட தியாகம் செய்யக்கூடிய மக்களுக்கு இப்படி ஒரு சோதனை நடக்கும் என்றால் இப்படி ஒரு அநியாயம் நடக்கும் என்றால் ஜானிய காலத்தில் கூட நடக்காத மிகப்பெரிய அச்சூலியங்கள் நடக்கும் என்றால் யாரால் பொறுத்துக் கொள்ள முடியும் அன்பான் அல்லாஹு நல்லது யார்களே தொழில்நுட்பம் வளர்ந்த காலம் மனிதநேயம் வளர்ந்த காலம் என்ன பிரச்சனை நடந்தாலும் கணவர் மனைவிடைய பிரச்சனையை கூட மனித உரிமை மீறல் வளர்த்து தொடர்கின்ற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு முஸ்லீம் இப்படிப்பட்ட ஒரு ஊரிலே இப்படிப்பட்ட ஒரு நாட்டிலே எங்களுடைய நசிக்கப்படுகிறார் என்றால் கண்ணியமானவர்களே நான் நீங்களும் அதற்காக வேண்டி என்ன கடமை செய்யும் என்ன எங்களால் என்ன பங்களிப்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் அவர்களுக்காக இந்த நோம்பு திணத்திலே நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் இது ஒரு பெருமதியான மக்களுக்கு பயான் செய்த நாள் அப்பாவுடைய நாள் அல்லாவுடைய கலாம் குருவான் முழுமைப்படுத்தப்பட்ட நாள் ஐயோ அத்மல் என்று சொல்லக்கூடிய குருவான் அல்லா வரக்கி இந்த குருவானை முழுமைப்படுத்திய நாள் சொல்லு அலைவத்தில் விடயங்களை சொல்லிவிட்டு உங்களுக்கு எட்டி வெளித்து விட்டேனா என்று கேட்ட நாள் சொல்லுவர்கள் சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாள் அல்லா முலா அதிகமான வாக்களை நரகத்தில் விடுதலை செய்வதற்கு அல்லாஹ் தேர்வு செய்திருக்க இந்த நாட்களிலே ஒரு நாள் இந்த அரப்பானால் எனவே கண்ணியமானவர் இந்த நாளில் நோம் நோக்கி இருக்கிறோம் இரண்டு வருட பாவங்களுக்கு பரிகாரம் இந்த நோம் என்று சொன்னார்கள் எனவே இந்த நோம்புலே நாங்கள் அல்லா ஒருக்களை நிச்சயமாக அல்லா என்னுடைய துவாக்களை கபுள் செய்வார் முதலாவது நோம்பாலிய துவாரை அல்லாஹ் கபுல் செய்கிறார் நாங்கள் நோம்பாரியாக இருக்கிறோம் கையெழுத்த போகிறோம் அடுத்தது கண்ணியமனர்களே ஐயா ஆரம்ப பத்து நாட்களும் அமல்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் ஏற்பட மனிதர்களை பற்றி மனிதர்களை மனிதர்களுடைய அமல்களுக்கு அதிகமாக கூடி கொடுக்கின்ற நாள் அந்த நாட்களுக்குள்ளே வந்திருக்கின்ற ஒரு நோன்பு அது மாத்திரமல்ல பெருமதியான ஒரு வெள்ளிழமையினால் நரகம் இல்லாத வெள்ளிக்கிழமையினால் மாத்திரம் நரகம் மூட்டப்படாது நெருப்பு மூட்டப்படாது அத்தகைய ஒரு நாளை நோம்பை நோட்டிருக்கிறோம் எனவே அல்லா ஒருத்திலே கையெழுவோம் அந்த மக்களுக்கு ஒரு விளைவு விளைவு கிடைக்க வேண்டும் நாங்கள் பொறுப்பு காட்டுவோம் மரணித்து போகக்கூடிய ஒருத்தர் அல்ல மரணிக்காத அல்ல ஒருவர் இருக்கிறார் அல்ல ஐயோ கையோ மரணிக்காத நிலைத்திருக்க கூடிய அரசு அல்ல ஒரு நாள் பொறுப்புகளை நிறைவேற்றி தருவார் எனவே அன்பான அல்லாஹு நல்லே அந்த மியன்மார் மக்களுக்காக வேண்டி உங்களுடைய கட்டாயமாக இன்றைய நாள் நோம்பு திறப்பதற்கு முன்னதாக அல்லாஹ் வாக்களை கபுள் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு நேரம் அந்த நேரத்திலே எல்லாம் இடத்தில கையெழுத்து கொள்ளுங்கள் ஒரு நோம்பாளி நோம்பு தடுப்பதற்கு முன்னால் கேட்கக்கூடிய துவா இருக்கிறதே அல்ல அதை கபுர்த்துகிறார் எனவே முக்கியமாக நாம் எல்லாம் அந்த காலத்திலே நேற்று இன்றிருந்தான் இதற்கு முன்னிருந்தான் ஒரு வார காலமாக நாங்கள் ஓடி செல்கிறோம் பெருநாளைக்கு ஆயிடமாகிறோம் இனிப்பு பண்ணங்களை தயாரிக்கிறோம் எடுக்கிறோம் வாங்குகிறோம் உறுப்புகளை வாங்குகிறோம் எடுக்கிறோம் ஆனால் ஏன்மாறக்கூடிய மக்கள் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள அங்கு மீண்டும் தொங்கோட்ட போடிக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஐந்து நேரம் சொல்கிறோம் சுதந்திரமாக ஆனால் அவர்கள் அந்த தொழுகைகளை தொகுந்து கொள்ள முடியாமல் கஷ்டப்பட்டு தொல்கிறார்கள் அதனோடு சேர்த்து இன்னும் ஒரு தொலகை ஜனாஜாவுடைய தொழுகை சேர்க்கிறோம் நாளைக்கு ஆறு நேரம் தோல்வி வருகிறார்கள் கண்ணியமானவர்கள் இப்படிப்பட்ட சோதனையான அந்த மக்கள் அவர்களை நினைத்து கணிர் வடிப்போம் அல்லா அவர்களே கையே இந்த மனிதர்களை மாற்றக்கூடிய உலகம்தான் என்னுடைய தொடர்புகளை எல்லா நேரத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய கலாமை பார்த்து அறக்கூடிய சமுதாயம் என்று கற்பனை கதைகளை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார்கள் மறுவை நினைத்து அரக்கூடிய சமுதாயம் இந்த உலகத்திற்கு அவன் பிணங்களுக்கு அவன் ஒரு நாள் பிணமாக அந்த படைப்பினங்களுக்கு அவன் கண்ணீர் வைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய தேவைகளை முயற்சுவோம் நிச்சயமாக அல்லா அந்த மக்களுக்கு ஒரு விடுவையை கொடுப்பான் என்பதை உள்ளத்திலே ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக நாளை வரக்கூடிய பெருநாள் சிறம் அது முக்கியமான ஒரு பெருநாள் அது எங்களுக்கு இருந்தாலும் உண்மையிலே ஒரு சோதனையான ஒரு நாளாக இருக்கிறது அந்த நாளிலே சில ஒழுக்கங்களை கண்டிப்பாக நாம பேணிக் வேணும் அதாவது நாங்கள் பள்ளிக்கு செல்கின்ற போது ஒரு பாதையில் சென்று வருகின்ற போது வேறு பாதையில வந்து கொள்வது செல்வது இருக்கிறது எல்லா காரியங்களையும் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக தஸ்வீர் சொல்லிக் கொள்வது சுண்ணமாக இருக்கிறது அடுத்த ஹஜிப் சொல்கைக்கு வருவதற்கு முன்னால் சாப்பிடாமல் வருவது சுண்ணாவாக இருக்கிறது கன்யமானவர்களே நோம்பு பெண்ணா தினத்தில சாப்பிட்டு விட்டு வரலாம் அதே போல சிறுவர்களை கண்டால் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் உறவுகளை கண்டால் அவர்களும் செய்து கொள்வது இஸ்லாம் சாட்சித்தார வழிமுறையாக இருக்கிற கண்ணியமானவர்களே அந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான அமல் தான் யாருடைய மனதையாவது நாங்கள் நோகளித்திருந்தால் நாளைய தினம் அல்லது இன்றைய தினம் உறவாய் கொள்ளுங்கள் அதை சீர் செய்து கொள்ளுங்கள் வியாழக்கிழமை அமல்களும் அந்த சந்தர்ப்பத்திலே யார் கோபித்துக் கொண்டு தந்தை பிடித்துக் கொண்டு உறவாகாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய அமல்களை அவர்கள் அப்படியே சமரசம் செய்து அவர்கள் பேசிக்கொள்ளும் வரைக்கும் அவருடைய அமல்களை அல்ல அல்லாவிடத்தில் மக்கள் அதாவது மலர் கொண்டு செல்ல மாட்டார்கள் எனவே மலர் குமார் அமல்களை அல்லாவிடத்திலே ஒப்படைக்க வேண்டுமா எங்களுக்கு நன்மை எழுதப்பட வேண்டுமா அந்த நிலைமைகளை மாற்றிக் கொள்ளுங்கள் அவர் சொன்னார்கள் யார் ஒரு மனிதன் மூணு நாள் ஒரு முஸ்லீமோடு கோபித்துக் கொண்டிருக்கிறானோ கோபித்துக் கொண்டிருந்தனவே மௌத்தாகிவிட்டால் அவன் மௌத்தாகிவிட்டால் நரகம் நுழைவார் என்று சொன்னார்கள் நரகம் நுழைந்து விட்டான் என்ற கருத்தை சொல்லவோ அலைவச கண்ணியமாதவர்களே நரகம் நுழைவான் எதிர்காலத்துல சொல்லையில்லை நரகம் நுழைகிறான் நிகழ்காலத்துல சொல்லையில்லை நரகம் நுழைந்து விட்டான் இப்போது அவன் மூர்க்காய்ந்தானோ அந்த நிமிடமே அவன் நரகத்துரிய வாழ்க்கையை அனுபவிப்பான் என்ற கருத்தை செல்லவாகவோ அழைவு சொன்னார்கள் ஒரு வருடம் கோபித்து கொலையை செய்து சமன் என்று சொன்னார்கள் ஒரு மனிதனை கொண்டதற்கு சமன் என்று சொன்னார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு இரண்டு வருடங்கள் பேசாமல் இருக்கிறார் அப்படி என்றால் அவர் ஒரு இரண்டு கொலையாளே இந்த சதையில் இருந்து கொண்டு நாம் எல்லோரும் அல்லாவிடத்திலே கையேது கொள்வோம் எங்களுக்குள்ளே பல கொலையாளிகளை வைத்து போட்டு கையே எப்படி கபல் செய்ய போகிறான் அன்பான அல்லாஹு நல்லார்களே உங்கள்ள வரத்து கௌரவங்களுக்காக வன்றி யாரோடும் கோபித்துக் கொண்டிருக்காதீர்கள் அல்லாஹு தாரா சில அமல்களை கபுல் செய்வார் ஒரு மனிதன் அல்லா உடத்திலே நல்லவராகுவதற்கு சில சந்தர்ப்பங்களில் சின்ன அமலை கூட அல்லாஹ் கபுள் அது சில இந்த உலகத்தை நாங்கள் இழந்துவிட்டு மறுமையை காக்க வேண்டி இன்னொரு இடத்திலே எல்லாம் சொல்லி முடிக்கொள்கின்ற போது சில இந்த அமலை அல்லாஹ் திருப்திகரமான அமலை கபூர் செய்தால் இந்த அமல் போதும் எங்களுக்கு சுவர்க்கம் செல்வதற்கு மற்றவருடைய குறைகளை மறைக்கின்ற பண்பு இருந்து விட்டால் அந்த பண்பை அல்லா தகுதி செய்கின்ற அமலாக இருந்து விட்டால் அந்த அமல் போதும் நாளைய வறுமையிலே நாங்கள் துவர்க்கம் செல்வதற்கு எனவே கண்ணியமானவர்களே யாராவது அப்படி சண்டை பிடிச்சி அப்படி ஏதாவது மனஸ்தாகப்பட்டுக் கொண்டிருந்தால் உடனே அவர்கள் அந்த சமரசம் செஞ்சு கொள்ளுங்கள் முஸ்தா செய்து கொள்ளுங்கள் முதலாவது சலாத்திலை முந்திக்கொள்ளுங்கள் சலாத்திலை முந்தாமல் நாங்கள் மௌக்காகிவிட்டால் நரகத்துடைய வாழ்க்கையை அனுபவிப்போம் அதே சுடைய கருத்தாக இருக்கிறது எனவே கண்ணியமானவர்களே இந்த விஷயத்தை முதலாவது கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக தினத்துல மிக முக்கியமாக இருந்தா அவங்கள முதலாவது பின் சந்தியுங்க அவங்கள துவாவோடு அந்த பெருநாளை கொண்டாடுங்க அப்படி இல்லை அது பெருநாள் இல்ல கண்ணியமானவர்களே சொல்லலாகோ அலைவ சொல்ல சொன்னார்கள் அல்லாஹைய சந்தோஷம் பெற்றோடைய சந்தோஷத்தில் இருக்கிறது அல்லாஹுடைய கோபம் பெற்றோடைய கோபத்தில் இருக்கிறது அந்த பிறனா தினம் தாய் அல்லது தகப்பன் நடந்து கொள்ள முடியாத கட்டியிலோடு இருப்பார் எப்போது மகன் வருவார் என்னை பார்க்க எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார் அந்த தாய் கண்ணியமானவர்களே அவங்களை போய் நாம சந்திக்க அவங்களுக்கு அவற்றை துவார் செய்ய வேண்டும் அவர்களுக்கு அவங்களால் ஏந்த அது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது அதிகமாக கஷ்டமான வார்த்தை என்றால் மிகவும் கடினம் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்பட்டுத்தான் ஒரு குழந்தையை ஒரு தாய் தன்னுடைய வயிற்றிலே சுமக்கிறார் என்று சொல்லுதான் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு மனிதனுக்கு கடன் இருக்கிறது ஒரு கடனருக்கு கடன் என்றால் கடன் என்று சொல்வோம் அவர் அதிகமாக கடன்பட்டால் கடனுக்கு மேலே கடன் என்று சொல்வோம் அவருடைய காணியை பூமியை அவரைய தொழிற்தாமத்தை விட்டால் அவருடைய கடனை அழைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு கடனுக்கு மேலே கடன் என்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படியான ஒரு கஷ்டம் தான் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு வயிற்றிலே சுமந்து இந்த உலகத்திற்கு அல்லாவின் சூதரே நான் ஹஜி செய்ய போகிறேன் எனக்கு அனுமதி பாருங்கள் என்று கேட்டார் செல்லவாக சொன்னார்கள் பொங்களுடைய பெற்றோர் அயாத்தோடு இருக்கிறார்களா ஆமியார சூழலா அனுப்பித்தான்வர்களை இன்னும் வந்து சொல்லலாம் அவர்களே கேட்கிறார் நான் ஜிஹாதுக்கு போக வேண்டும் எனக்கு அனுமதி பாருங்கள் கண்ணியமானவர்களே சொல்லலாக வளைவசல்ல கேட்டார்கள் அவங்களுடைய பெட்டார் அயாத்தோடு இருக்கிறார்களா அனுப்பித்தியமானவர்களே அஞ்சு ஆறு லட்சம் செலவழித்து ஹஜ் செய்ய எங்களுக்கு பாக்கியம் கிடைக்க இல்லை எங்களுக்கு அல்லா செல்வத்தை தந்தில்லை ஆனா எங்களுக்கு அல்லா பெற்றார்க்கிறான் அவங்களை பாருங்க அல்லாஹ் சவாப தருவான் ஜிஹாது எங்களுக்கு பாக்கியமில்ல பெரு பிள்ளைகளும் அதாவது தந்தை உட்பட எல்லோரும் சாப்பிடுவார்கள் தாய் எப்போது சாப்பிடுவாள் தாய் ருசியை பார்க்க மாட்டால் அந்த சாப்பாடு எப்போதாவது மிஞ்சி இருந்தால் தாய் சாப்பிடுவார் அதுதான் தாய் பாசம் எத்தனையோ சந்தர்ப்பங்களை தாய் சாப்பிடுவதை போடு தாய் நடித்திருப்பாள் இதுதான் தாய் பாசம் கண்ணியமானவர்களே எனவே இப்படிப்பட்ட தாய் குலத்தை இப்படிப்பட்ட பெற்றாரை கண்ணியப்படுத்த அவரது பெருநாளை கொண்டாடுவோம் என்றால் அது வாழ்க்கையில் எங்களுக்கு பெருநாளாக இருக்காது நாளைய மறுமையிலே அல்லாஹ் அந்த பெருநாளை நல்ல நாளாக அப்டிய எனவே அல்லா நல்லே பெற்றாருடைய மனதில சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்க அது என்னென்ன வழியில சந்தோஷப்படுத்தலுமோ அந்த வழியில சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்க நவீன காலத்துல நாங்க வச்சுக்கொண்டோம் கதாவதி தாயை ஒதுக்குற காலம் தனக்கு கிடைச்ச நண்பர்களை வச்சு கொண்டோம் தன்னுடைய பெற்றார் ஒதுக்குற காலம் இப்படியான காலத்துல நாங்க வாழ்வோம் கண்ணியமானவர்களே உங்களுக்கு ஒரு மனைவி இப்படி கேள்வியா ரெண்டாவது திருமணம் முடித்துக் ஒரு நண்பர் பிடிக்கலையா இரண்டாவது மூன்றாவது நண்பர் எடுத்துக் கொள்ளலாம் ஆனா அவங்களுக்குள்ளது ஒரு தாயும் ஒரு தகப்பன்தான் அவர்கள் அல்லாஹ் நல்லே இந்த உலகத்திலே உள்ளது ஒரு தாய் தான் ஒரு தகப்பன் தான் எனவே அவர்களை பாக்கியமாக கருது நீங்கள் சுமையாக கருதாதீர்கள் பார்க்கக்கூடிய சதர்ப்பம் கிடைக்க இல்லையா எங்கட ஹயாஸ் இது விஷயம் இஸ்லாம் சொல்லிசாரா ஆனா வழிபடையா இருக்கு எனவே கண்ணியமானவர்களே இந்த விஷயங்களை பேடிக் கொள்ளுங்க அதனால நான் சொல்லுவாங்க பெற்றோருக்கு பணிவுடைய செய்வது ஒன்று மார்க்கம் செய்யாட்டை நிறைவேற்றுவார்கள் எனவே அன்பாஹோ நல்லே அனைவசன் சொன்னார்கள் மூன்று விடயத்தை பார்த்துக் கொண்டிருப்பது நன்மை என்று சொன்னார்கள் உங்களுடைய பெற்றோருக்கு பக்கத்தில் இருந்து முகத்தை பார்த்துக் கொண்டே இருக்கின்றீர்கள் அவர்கள் அதை பார்த்து ஆனந்தப்படைகிறார்கள் இதல்ல ஒரு சில நன்மையை எழுதி தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது எனவே அன்பான் அல்லா நல்லே அந்த விஷயத்திலே பேரிதல் காட்டிக் கொள்ளுங்கள் பெற்றாருடைய மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் கண்ணியமானவர்களே பெருநாளுடைய திறங்கள்ல நாங்க சில வேலை அதாவது பிரயாணங்கள் சில நேரங்கள்ல நாங்கள் ஒரு சுற்றுலா போவோம் வெளியில இடங்கள்ல அநாகரிக்யமானவர்களை ஒன்றை நாங்க விளங்கிக் கொள்ளணும் செய்யக்கூடிய ஒரு மனிதர் செய்யக்கூடிய தவறு அந்த ஹவரை மட்டும் பாதிக்காதே அது முஸ்லிம் ஊமத்தையே பாதிக்கும் அப்பாவி மக்களை பாதிக்கும் அப்பாவி ஊர்களை பாதிக்கும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறு எல்லாரையும் பாதிக்கும் அதனால் நாங்கள் ஒரு மனிதன் ஒருவர் நல்ல செய்தாலும் நாங்கள் ஒரு சமூகமாக பார்க்கப்படுகிறோம் அது ஒரு சமூகம் செய்த நல்ல செயலாக கணிக்கப்படும் ஒரு மனிதன் ஒரு நல்ல வேலையை செய்கிறார் அது முஸ்லீம் உண்மத்தை செய்து நல்ல நல்ல வேலையை செய்ததாக கணிக்கப்படும் அப்படித்தான் இந்த உலகத்தில் சமூகம் பார்க்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு மனிதர்களும் அப்படித்தான் பார்க்கப்படுகிறார்கள் எனவே கண்ணியமான போகக்கூடிய இடங்கள்ல இஸ்லாத்தின் சூதை நான் நடித்துக் செல்கிறேன் என்ற நிலைப்பாடோடு செல்லுங்கள் முதலாவது அவர் பிரயாணம் போவதற்கு முன்னால் சில வழிகாட்டு அந்த வழிகாட்டலை பேடிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் போகக்கூடிய பயணம் இருக்குது போகக்கூடிய டிப் இருக்குது கடைசி பயணமாக இருக்கலாம் அதனால இதுலாம் சில ஒழுங்கு விதிகளை சொல்லி தந்திருக்கிறது அந்த ஒழுங்கு விதி புறம்பம் எங்களுடைய பிரயாணங்கள் அமைத்துக் கொள்ளும் இன்னைக்கு நாங்கள் பார்க்கிற சமூகத்துல வாழ்வதற்காகவே பயணம் போறார்கள் ஆனால் மரணத்துல முடியுகள் சந்தோஷமாக கவலையோடு திப்போறார்கள் மாலையாகின்ற போது அந்த வீடு அந்த ஊரே அப்படி அழுகிறது லாபத்துக்காக வேண்டி வருமானத்துக்காக வேண்டி பிரயாணம் போகிறார்கள் ஆனால் நிலை தோல்வியிலே முடிகிறது யாணங்களில் கழித்திருக்கிறார் பிரயாணம் என்று சொல்லுகிற போது அந்த பிரயாணங்களை இரண்டு வகையை நாங்கள் அடக்கலாம் உள்நாட்டு பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது சின்ன பிரயாணங்கள் சூற பிரயாணங்கள் இந்த பிரயாணங்கள்ல ஆகமான பிரயாணம் ஒரு மனிதர் வியாபாரத்துக்கு ஆவண்டி பயணம் போறார் ஆகமானது ஒரு மனிதன் படிப்புக்கு ஆவண்டி பிரயாணம் போறார் ஆகமானது ஒரு மனிதன் சொந்தங்களை தந்தங்களை தரிசிப்பதற்காக சந்திப்பதற்காக வேண்டிய பிரயாணம் போகிறார் அது அனுமதிக்கப்பட்டது ஒரு மனிதன் சுற்றுலா போகிறான் அனுமதிக்கப்பட்டது இதற்கு மாற்றமாக பாவம் செய்வதற்காக மற்றவருக்கு அநியாயம் அளிப்பதற்காக பிரயாணம் செல்வோம் என்றால் அங்கே சலுகை கிடையாது நல்ல விளைகளுக்கு மேற்கொண்டால் இஸ்லாம் கொள்கை சுருக்கிச் சொல்லுமாறு எங்களுக்கு கட்டளிட நோம்பை விட்டுக்கொள்ளலாம் ஏனைய காலங்களில் நோம்பை பிடித்துக் கொள்ளலாம் இப்படி இஸ்லாம் சில சலுகைகளை கண்ணியமானவர்களே பிரயாணம் நல்ல முறையில் அமியனுமாக இருந்தா முதலாவது நாம செய்யக்கூடியதே போகக்கூடிய பயணத்தில நல்லவங்களை நாம நண்பர்களாக தெரிவித்து நல்லவர்களை நண்பர்களாக தெரிவித்து பிரயாணத்தில் நல்லவங்க இருந்தால்தான் அந்த பயணத்தில் நல்லது நடக்கும் நாங்க பாத்து கேட்கக்கூடியவங்களையும் அநாச்சாரம் பண்ணக்கூடியவங்களையும் கூத்து போடக்கூடிய பிரயாணம் போனால் அந்த பிராய் அந்த டிப் நல்ல டிப்பாக இருக்காங்க அது நிறைந்த பயணமாக இருக்கும் எனவே கண்ணியமானவர்களே முதலாவது நாங்க செய்யக்கூடியது பயணம் போறதாக இருந்தா நல்லவர்களை நாங்க தெரிவு செய்ய கொள் அடுத்ததாக அந்த பயணத்துல ஒருவரை நாங்க அமீரா வச்சுக்கொள்றோம் சொன்னார்கள் உங்களுக்கு மூணு பேர் இருந்தாலும் மூணு பேர்ல ஒருவரை நீங்க அமீரா வைத்துக் கொள்ளுங்க அந்த அமீரக்கு கட்டுப்பட்டுக் கொள்ளுங்க அடுத்ததாக அந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன்னதாக நீதான் பாதுகா என் வீட்டுல சில குறுப்புகளை போறியா என் வீட்டுக்கு நீ தான் பாதுகாவனா என்ன துவாடு நாம கண்ணிய மாணவர்களே அதற்கு அடுத்ததாக பிரயாணங்கள் போகின்ற போது பயணம் போகின்ற போது அநேகமான விடக்கூடிய சவறு தான் பொறுப்புதாரிகளுக்கு செல்லாம போறது கண்ணியமானவர்களே கட்டாயமாக பொறுப்புதாரிகளுக்கு செல்லிட்டு போகணும் முடிச்சவராக இருந்தா மனைவி கணவன் மாறேக வேலை செய்யாட்டி இன்னும் வீட்டுல இருப்பேன் இவரை கெண்டக் பண்ணுங்களை நாம கொடுத்து கண்ணியமானவர்களே சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு நாள் கருத்ததுக்கு பின்னால்தான் என்னுடைய மகன் ஜனாதான் சொல்லி நிறைய மக்களுக்கு தெரிய வருகிறது ஏன் சொல்கிறேன் என்றால் விளைமா இந்த அண்மை காலத்தில் நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய வாரிபர்கள் திடீரென்று சில சில வேலைகளில் இறங்கி அப்படி அவர்களுடைய உயிரை நீச்சிக்கொள்கின்ற அளவுக்கு உயிரை போக்குகின்ற அளவுக்கு சில வாரிகள் செய்யப்பட்டு போகின்றார்கள் தண்ணி இல்லாத வாழக்கூடியவர்கள் தண்ணீரை கண்கின்ற போது ஒரு சந்தோஷம் அதில் பாய குளிக்க வேண்டும் என்று ஆனால் முன் அனுபவம் இல்லை அப்படியே பாய்கின்றார்கள் சில வேலை அந்த பாய்ச்சல் அவருடைய கடைசி பாய்ச்சலாக இருக்கிறது கனியமானவர்களே விழுந்துவிடக் கூடாது என்பதிலே அந்த சாய் கண்ணுங்கமாக இருப்பார் இதுதான் சாய் பாசம் கனியமானவர்களே எனவே எங்களுடைய பெற்றோர் நிச்சயமாக பெருமதியானவர்கள் நாங்கள் இறந்து போகலாம் நாங்கள் எல்லாருக்கு சகிதாக மாறலாம் வைத்துக் கொண்டிருப்பார்கள் எனவே அந்த அல்லாமுகளே பொறுப்பு தாரி எடுத்து அந்த பயணத்தை கட்டாயமாக சொல்லிவிட்டு போகணும் அதற்கு அடுத்ததாக பயணங்கள்ல கண்ணியமானவர்களே மிக முக்கியமான இன்னொரு விஷயம் எங்க போனாலும் எங்களோட உள்ளுக்கு அல்லாத பயம் இருக்கும் எங்க போனாலும் அல்லாத பயம் இருக்கணும் இந்த உலகத்தில எந்த சப்புறை நாங்கள் கூட பாதுகாத்துக் கொள்ளணும் இந்த உலகத்துல எங்க போய் தவறை செஞ்சாலும் அல்லாவுக்கு மறைவில் உலகத்தானுடைய மனிதனுடைய கி அல்லா இருக்கக்கூடிய இடமாறு அலீ அவன் தான் அரசுடைய எனவே எந்த இடத்துக்கு போய் என்ன தவறு செஞ்சாலும் அது நிச்சயமாக அல்லாஹ் கட்டுக்கொள்வான் கண்ணியமானவர்கள அமல்கள் கவனம் செலுத்திக் கொள்கிறது எல்லா அமல்களையும் கவனம் செலுத்துவது குறிப்பாக தொலுகைகள்ல கூடுதலாக கவனம் செலுத்திக் கொள்வது அடுத்ததா அலால் ஹரா பேடிக் கொள்வது இருபது முப்பது வருஷம் ஹலாலாக வளர்த்த உடம்பு ஒரு நாள் டிப்ல போய் எங்களோட உடம்பு நரகத்தில் கொடுத்து கொடுத்து விட்டு வரக்கூடிய நிலைமைகளை சில மக்கள் இருக்கிறார் எனவே கண்ணியமானவர்களே போற இடங்கள்ல சில இடங்களுக்கு போய் நல்ல உணவுகளை உங்களுக்கு பெற்றுக் கொள்ள முடியாது உணவுகள் கொண்டு போறதே இங்க கொண்டு போய் சமைத்து சாப்பிடுவது முறையாக இருக்கிறது இந்த விடயங்களை பேடிக் கொள்ளுங்க அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் கண்ணியமானவர்களே போகக்கூடிய இடங்கள்ல நாட்டு சட்டத்தை நா மகிழ்ச்சி நடப்போம் நாட்டு சட்டத்தை கண்டிப்பா மதிச்சி நடக்கணும் மஞ்சள் சோப்பு கோடுகள் தமிக்கைகள் இவைங்களை அதாவது சரியான முறையிலே பேணி எங்களுடைய பயணங்கள் அமைத்துக் கொள்ளணும் சில பகுதிகளில் இதுக்கு மேல நீங்க இப்பி போக கூடாது என்றா வாகனத்தூடாது இவ்வளவு வாகனத்தில் போட்டு போகணும் என்றால் மேல வாகனத்தில் ஏற்றி கொண்டு செல்லக்கூடாது கண்ணியமானவர்களே அதே போன்று சில இடங்கள்ல நாங்கள் ஓய்வுக்காக இறங்குவோம் பஸ் தடுப்பிடங்கள்ல ஓய்வு தரக்கூடிய இடங்கள்ல நில தரக்கூடிய மரம் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த இடங்கள்ல அழுக்குகளை வீசுறது இந்த இடங்கள்ல போய் தொப்புறது அதாவது அழுக்கான வேலைகளில் ஈடுபடுறது அதே அசுத்தம் அசுத்தப்படுத்துவங்களை விட்டு சமைந்து கொண்டது கண்ணியமானவர்களே இதெல்லாம் எங்களுடைய சொத்து இந்த நாட்டுடைய சொத்து அது எங்களுடைய சொத்து அதை பாதுகாப்பதற்கு ஒவ்வொரு பொறுப்பாக இருக்க எனவே பயணங்கள் போகின்ற போது இதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பயணங்களே அலைவர் சொல்லித் தந்தார்கள் பயணங்கள் போகின்ற போது தஸ்பீரோடும் சென்று கொள்வது அப்படி சென்று விட்டால் நிச்சயமாக நாளை மறுமையிலே இந்த பூமிகளையெல்லாம் அல்லாவிடத்திலே நன்மைகளையா நன்மை நன்மைகளாக எங்களை பற்றி சொல்லிக் கொடுக்கும் இந்த பூமி அல்லாவிடத்திலே நன்மையாக எங்களை பற்றி பேசும் மேல என்ன என்ன நடந்ததோ எல்லாத்தையும் செல்லும் நூறியா பொருட்கோ இப்போ நூரியா போய் ஒரு தவறு செஞ்சிட்டா அந்த பூமி செல்லும் அல்லாஹ் உன்னுடைய பூமி இது இந்த பூமிக்கு மேலே இருந்து இன்னும் அழியா இன்னும் செய்தார் என்று அந்த பூமி அல்லா ஒரு துறை கண்ணியமானவர்களே எங்கு சென்றும் அவுடைய பயத்தை உள்ளத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள் அதே போன்று உலகத்திலே யாருக்காக வேண்டி மாறாமல் அல்லார் அசூருக்காக நிவாருங்கள் பட்ட பதவிக்கு பின்னால் அல்ல பணத்துக்கு பின்னால் அல்ல கௌரவத்துக்கு பின்னால் அல்ல அல்லார் அசூருக்காக நிவாருங்கள் நிச்சயமாக அல்லா ஒரு அசூலும் நாளைய மருமையில் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான் அல்லா அலைவான் யார் அல்லாவுக்கும் கட்டுப்பட்டு வாங்க அந்த மக்கள் அல்லாஹ் நாளைய மருமையிலோடு பாட்டுவான் சித்தியாட்டுவான் உண்மை பேசக்கூடிய மக்களோடு அல்லாஹ் பாட்டுவான் சுகதா ம் செ அழுவான் நல்ல மக்களோடுவான் தனியமானவர்களே அல்லா ரசூலுக்கா நாங்க நபிமாரோடு இருப்போம் நபிமாரோடைய காலத்துல வாழை இல்ல ஆனா அல்லாஹ் ரசூலுக்கா அவர்களை காலத்தை கழிச்சா நாளைய மருமையில நாங்கள் நிச்சயமா நபிமாரோடு இருப்போம் சித்திகிங் இருப்போம் வாழை தூக்கி யுத்தம் செய்த சுகதாக்கரோடு இருப்போம் இதை விட அழகான நட்பு வேற என்ன வேலுமின்னலாக இருக்கிறார் எனவே கண்ணியமானவர்களே அல்லா ரசூவுக்காக என்கிற வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடத்தையும் கழிப்போம் இந்த உலகத்திலே ஒற்றுமையாக வாழ்வோம் யாருக்கும் ான் இந்த காலத்திலே அநேகமான வணக்கங்கள் நிறைவேற்றப்படுகிறது கண்ணியமானவர் எங்களை பாருங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரே அதான் தான் எங்களுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அதான் கேட்கிறது என்று தேடிக்கொள்ளலாம் அதே போன்று ஜும்மாவுடைய நாள் எவ்வளவு பெரிய ஒற்றுமை அதற்கு முன்னால் பிலால் சொல்லுவார் நம்முடைய மகிழ் சொல்லுவார் யாரும் இமாம் பயான் செய்கின்ற போதோ வாயை பொத்து என்று சொன்னாலும் கூட உருடைய ஜிம்மா பழையெல்லாம் போயிடும் அமைதியாக இருந்த ஜிம்மாவை கேளுங்க என்று இது மிகப்பெரிய ஒரு மீதியா கண்ணியமானவர்களே இன்று உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம் ஜும்மா பள்ளி வாயிருக்கிறதோ எல்லா பள்ளி வாய்ந்த நேரத்தில் அரை மனசியான கூடிய பயன் செய்யப்படுகிறது மிகப்பெரிய ஒற்றுமையை வழிகாட்டக்கூடிய இடம் அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே எல்லாரும் இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் மக்கள் கண்ணியமானவர்களே முப்பது லட்சம் மக்களையும் ஒரே அணியிலே ஒரே ஒரே அணியிலே கொண்டு வரக்கூடிய ஒற்றுமை வழிகாட்டக்கூடிய இடமாக அல்லாஹு மக்கா பதினாவை ஆத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல அந்த ஒற்றுமைக்கு எப்போதும் நாங்கள் துணையாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பலம் ஒற்றுமை என்பது ஒரு ஆயுதம் மிகப்பெரிய வேற்றுமைகளை மறந்து ஒன்று பெற்று அல்லாவுடைய உதவியை பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நிறைந்த பெற்றோரை சந்தோஷ வைத்த உறவுகளுடைய சின்ன சியாக இருக்கிறோம் மிகளுக்கு நல்ல ஒரு விடிவக் கொடுத்து வாழக்கூடிய மக்கள் யாழ்லா அவர்களை கௌரவப்படுத்தியா உன் தவிரவர் யாரும் இல்லையா என்னுடைய தேவையை முறையெடுப்பதற்கா என்னுடைய தேவை நிறைவேற்றிருவாயாக யாதா என்பது வாக்களை